நாற்றினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது அதிரடி குருமா செய்ய தேவையான பொருட்கள் காய் கால் கப் அதாவது கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பட்டாணி காலிஃப்ளவர் நம்ம கிட்ட என்ன காய் இருக்கோ அது கால் கிலோ எடுத்துவோம் நம்பர் உப்பு ருசிக்கு தேங்காய் இறவை ஒரு கப் கொத்தமல்லி சிறிதளவு கறிவேப்பிலை சிறிதளவு செய்முறை முதல்ல ஸ்டவ் பற்ற குக்கர் வச்சுருவோம் குக்கரில் இந்த காயெல்லாம் க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி போட்டுடலாம் போட்டுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம் பச்சை மிளகாவையும் அதிலே கட் பண்ணி போட்டுருவோம் உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி போட்டு குக்கர் மூடி விசில் கொடுத்துருவோம் ஒரு ரெண்டு விசில் கொடுத்து இறக்கிடலாம் அதுலேயே காய் நல்லா வெந்துடும் விசில் ப்ரெஷர் ஆடிங்கினா விசில் எடுத்துருவோம் எடுத்துட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுவோம் ஆன் பண்ணிவிட்டு அந்த குக்கர்லேயே காயெல்லாம் கலந்து விடுவோம் இந்த தேங்காய் அரவையும் அதில் கொட்டி நல்லா கொதிக்க விடுவோம் தேங்காய் அரவையை கொட்டி ஒரு ஒரு கொதிய நல்லா வந்திடும் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சுப்பாபானே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி அது ரெடி குருமா தயார் இது வந்து உடனே நம்ம பட்டல் எதுவும் சேர்க்காம செய்கிறோம் கலர் வெள்ளையாக தான் இருக்கும் படியெல்லாம் எதுவும் சேர்க்கல இல்லையா ஆனால் அவசரத்துக்கு உடனே செஞ்சிடலாம் இது சப்பாத்தி இதோ செய்யறதுக்கெல்லாம் தொட்டுக்க சூப்பாவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்